அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று பேசுவதற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இனிய சொல் இயல்பாகவே வாய்த்திருக்கும் போது துன்பம் தரக்கூடிய கொடுமையான சொல்லை பேசுவது ஒரு சோலையில் சுவையுடைய கனிகள் கண்கள் முன்னே காட்சி அளிக்கும் போது அவற்றை எடுத்துக்கொள்ளாமல் கசக்கும் காய்களை எடுத்துக்கொள்வது போல ஆகும் கனி இருக்க காய் கவர்ந்தற்று கனி இருக்க காய் கவர்ந்து எய்த்தவாறு அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர் கனி இருக்க காய் கவர்ந்து எய்த்தவாறு அப்படிங்கிற பழமொழியை கொண்டு இந்த குரல் விளக்கம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கரும்பிருக்க இரும்பு கடி தெய்தவாரே என்றும் சொல்லுவார்கள் அறியாமையின் கொடுமைதான் கொடுஞ்சொல் பேசுவது என்பது கருத்து அது மட்டுமல்லாமல் இன்சொல்லினுடைய இயல்பும் கொடுஞ்சொல்லினுடைய தீமையையும் இந்த உதாரணத்தினால நமக்கு புரிய வைத்தார் அது மட்டுமல்ல காயும் கனியும் சோலையில் இருக்குமானால் அறிவுடையவன் இன்பமடைய கருதுபவன் கனியை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதன் பேசும் இயல்பான வாய்ப்பை பெற்றவுடனே தனக்கு நன்மை தரும் அறிவை வெளிப்படுத்தும் இனிமையான தான் கூற வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதும் இங்கே வற்புறுத்தி கூறியிருக்கிற தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாவது பத்தாவது இந்த இரண்டு குரட்பாட்களிலும் இன்னாதவற்றை சொல்லுவதனுடைய குறைபாடை உணர்த்தியிருக்கிறார் கவிராஜ பண்டிதர் சொல்லுகிறார் நெல்லிக்கணி தன்னுடைய கையில் இருக்கும்போது அதை தின்னாமல் எட்டிக்காயை தின்றது போல அப்படின்னு உதாரணம் சொல்கிறார் எட்டிக்காயை திங்கிறவன் பிராணனை இழந்த மாதிரி பொல்லாத வார்த்தைகளெல்லாம் சொல்லுகிறவன் தானே தனக்கு கேடு தேடிக் கொள்வான் இலக்கண குறிப்பு கனி இனிய காய் இன்னாத கூற்றுக்கும் ஒப்புமை காட்டப்பட்டிருக்கிறது நிறல் என்னும் இயல்முறை இதில் மருவி இருப்பதை தமிழ்மொழியை நன்கறிந்த சான்றோர் பெருமக்கள் சொல்லுவார்கள் கனி இருக்க அப்படிங்கிற ஒரு பாடமும் இருக்குது கனி இருக்கங்கிறது தான் இது கனி இருப்ப என்று ரெண்டு பாடம் இருக்கிறது ரெண்டு விதமான ரீடிங் இருக்கிறது தேவாரத்தில் சொல்லுகிறார் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தான் தொழாதே உய்யலாம் என்று எண்ணி உறுதி அழிதந்து என் உள்ளம் விட்டு கொய்யுலாம் அலர்ச்சோலை குயில் கூவ மயிலாளும் ஆரூரை கையினால் தொழாது ஒழிந்து கனியிருக்கக் காய்கவர்ந்த கழ்வனேனே திருநாவுக்கரசர் இப்படி மனமுருகி பாடியிருக்கிறார் நான் இந்த சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தில் சேர்ந்து வாழ்ந்ததை கனியிருக்க காய் கவர்ந்த கள்வன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே அதில் இந்த திருக்குறளுடைய இறுதி அடியை சேர்த்திருக்கிறத நாம் நன்றாக புரிந்து பதவுரை பார்க்கலாம் இனிய எல்லோருக்கும் இன்பம் தரும் இனிமையான சொற்கள் உளவாக தன்னிடம் இருக்கும் பொழுது இன்னாத எல்லோருக்கும் துன்பம் தரும் கடுமையான சொற்களை கூறல் கூறுவது என்பது கனியிருப்ப தன்னிடம் இனிய பழங்கள் இருக்கும்போது அவைகளை உண்ணாமல் காய் இன்பத்தை கொடுக்காத காய்களை கவர்ந்தற்று உண்பது போல ஆகும் எல்லோருக்கும் இன்பம் தரும் இனிமையான சொற்கள் தன்னிடம் இருக்கும்போது எல்லோருக்கும் துன்பம் தரும் கடுமையான சொற்களை பேசுவது என்பது தன்னிடம் இனிய பழங்கள் இருக்கும்போது அவைகளை உண்ணாமல் இன்னாத காய்களை உண்பது போல ஆகும் என்பது பொழிப்புரை இனிய உளவாக இன்னாத கூறல் தனியிருப்ப காய்கவர்ந்தற்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்